நுழைந்து விடுவார்கள் ஈமான் இருப்பவரை நரகிலிருந்து வெளியேற்றி விடுங்கள் என்று அல்லாஹு கட்டளையிடுவான் உடனே அவர்கள் கருத்தவர்களாக அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு ஆற்றில் போடப்படுவார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர்களில் ஒருவரான மாலிக் ஆற்றின் பெயர் என்று நபி சல்லோ அணைகம் அவர்கள் சொன்னார்களோ என்று சந்தேகப்படுகிறார் அவ்வாறு அவர்கள் அந்த ஆற்றில் கோடப்பட்டதும் பெரும் வெள்ளம் பாயும் ஓடை கரையில் விதைகள் முளைப்பது போல பொலிவடைவார்கள் அவை வளர்ந்து மஞ்சள் நிறமாக இருப்பதை நீர் பார்த்ததில்லையா இதை அபு சையதுலாஹோ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இதை ஹதீஸை முகைப் அறிவிக்கும் ஹயாத் என்று சந்தேகத்தோடு அறிவிக்காமல் ஹயாத் எனும் ஆறு என்று உறுதியாக குறிப்பிடுகிறார் மேலும் கடுகளவேனும் ஈமான் என்பதற்கு பதிலாக கடுகள நன்மை என்ற வார்த்தையையும் குறிப்பிடுகிறார்